प्रपन्न पारिजाताय कृष्णाय ிாத்தய தோத்தேற்றைக்காணமுதிரா கிருஷ்ணா கீத்தமஹே நமஹி பாச் எப்போனோ வைஷ்யூ தேப்பா பராம் பகவான் பக்தர்கள் எந்த நிலையிலிருந்தாலும் அவர்கள் நிச்சயமாக பக்தியின் காரணத்தினால் உயர்ந்த நிலையை அடைவார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார்கள் ஹே பார்த்த ஓ அர்ஜுனா மாம் வபாசரித்திய என்னை நன்கு சார்ந்திருக்கின்ற மிகவும் துன்பப்படுகின்ற தொழில் செய்யக்கூடிய பிறவிகளை அடைந்திருக்கக்கூடிய பெண்கள் வணிகர்கள் தொழிலாளர்கள் அவர்களும் கூட உயர்ந்த நிலையை அடைகிறார்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கு நேரம் இல்லை அதாவது அந்தணர்களுக்கு அரசர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய அவர்கள் இறைவனை சார்ந்திருந்து நிறைய பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சமூக சூழல் தொழில் அப்படி இருக்கிறது மற்றவர்களுக்கெல்லாம் கடுமையான உடல் உழைப்பு அவர்கள் நேரம் ஒதுக்கி இறைவனை ஆழ்ந்து சிந்திப்பதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு குறைவு எனவே யாராக இருந்தாலும் சரி அவர்கள் உடலால் துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை தொழிலை அவர்கள் செய்து கொண்டிருந்தால் கூட அவர்களுக்கும் உள்ளத்துக்குள்ள இறைவனிடத்தில் பக்தி இருக்குமானால் அவர்கள் செய்யக்கூடிய அந்த தொழிலுக்கிடையில் அவர்கள் எண்ணுகின்ற எண்ணமே அவர்களை உயர்ந்த நிலைக்கு உயர்த்தும் என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து பதினெட்டாவது அத்தியாயத்திலேயே இதை சொல்ல போகிறார் கிருஷ்ணர் யாராக இருந்தாலும் அவங்க அவங்க தொழிலை செய்து அந்த தொழிலை இறைவனுக்கு செய்யக்கூடிய தொழிலாக சமூகத்துக்கு செய்யக்கூடிய தொழிலாக கருதினார்களே ஆனால் அவர்கள் உயர்ந்த நிலையை அடைகிறார்கள் முக்தியையும் அடைகிறார்கள் என்று உபதேசம் செய்திருக்கிறார் பதினெட்டாவது அத்தியாயத்தில் சிலருக்கு சமூகத்தில் உடலால் துன்பப்பட்டு செய்யக்கூடிய செயல்களாக இருக்கும் துன்பங்கிறது மனதை பொறுத்த விஷயந்தான் இருந்தாலும் உடல் ரீதியாக நிறைய சிரமப்பட்டு செயல்களை செய்ய வேண்டியிருக்கும் அதனால் ஃபிசிக்கல் லேபர்னு சொல்லுங்கிறாங்க ஃபிசிக்கல் அந்த காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடியது மொரட்டுத்தரமான காரியங்கள் கல்லை பெரட்டுறது பெரிய பெரிய சம்மட்டியில் அடிக்கக்கூடியது பெரிய காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டியிருக்கு அதற்கும் மக்கள் தேவைப்படுகிறார்கள் ஆகவே உயர்ந்த அறிவு துறையிலும் செயல்படுவதற்கு ஆட்கள் தேவைப்படுகிறார்கள் போர்த்துறையிலும் நிர்வாகத்துறையிலும் சிந்தித்து செயல்படுவதற்கு ஆட்கள் தேவைப்படுகிறார்கள் ஆனால் எல்லாருக்கும் தொழில் அதிகமாக இருந்தாலும் ஓரளவுக்கு உடல் ரீதியான ஸ்தூலமான சரீரத் துன்பங்கள் கிடையாது சிலருக்கு அந்த அர்த்தத்தில் இதை எடுத்துக்கொள்ளணும் சமூகத்தில் எந்த நிலையில் இருப்பவர்களாக இருந்தாலும் அவர்கள் மிக உயர்ந்த நிலையில் இருப்பவர்களாக கருதப்பட்டாலும் உண்மையிலேயே உயர்வு தாழ்வு என்பது நம்முடைய மனதை பொறுத்தது சமூகத்தினுடைய ஒரு மனநிலை அதாவது இந்த சொசைட்டியினுடைய சைக்காலஜி சோசியல் சைக்காலஜின்னு சொல்லுகிறார்கள் அல்லவா சமூகத்தில் அப்படி ஒரு எண்ணம் இருக்கு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மை போகணும் எங்கெங்கு பார்த்தாலும் எவ்வுயிருக்கும் அவ்வுயிராய் அங்கங்கே இருப்பது நீ என்றோ பராபரமே என்கிற ஒரு உயர்ந்த மன வரணும் ஆனால் இது பொதுவாக பகவான் இந்த இடத்துல உபதேசம் பண்ணி இருக்கிறார் எல்லோரும் உயர்ந்த நிலையை அடையலாம் எல்லோரும் பேரின்பத்தை உணரலாம் இறைவனை அடையலாம் என்கிற கருத்தை இங்க உபதேசம் பண்ணியிருக்கார் ஆக எல்லோரும் பக்தி செய்ய வேண்டும் எல்லோரும் பக்தி செய்யலாம் எல்லோரும் பக்தி செய்தால் நிச்சயம் அவர்கள் மனம் தூய்மை பெற்று உண்மையை உணர்ந்து அவர்களும் மோட்சத்தை அடைவார்கள் என்பதே இந்த சுலோகத்தினுடைய கருத்து மாம்ஹி பார்த்தவ்யாத்திய பாபயோன